வணக்கம் நேர்லி நற்றினியின் சரித்திரம் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் பதினோராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் மெக்சிகன் மாகாணத்தின் டெட்ராய்ட் நகரத்தின் பெரும்பகுதி தீயினால் அழிந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு லைம்லைட் டிபார்ட்மெண்ட் எனப்படும் திரைப்பட அரங்கம்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியத்தில் எட்டு இராணுவ தலைவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் சீன ஜப்பானிய போரின் போது ஜப்பானிய படைகளை எதிர்கொள்ள சீன அரசு மஞ்சள் ஆற்றை வெள்ளம் விட்டதில் ஐந்து லட்சம் முதல் ஒன்பது லட்சம் வரையிலான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர்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 முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி படுகொலை வழக்கில் பேரறிவாளன் சிறையில் அடைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆண்டனியோ மெயூச்சி என்பவரே தொலைபேசியை முதன்முதலில் கண்டுபிடித்தவர் என அமெரிக்க காங்கிரசால் அறிவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக வங்காளதேசத்தில் நூற்றி பேரும் தெற்கு சீனாவில் அறுபத்தி பேரும் உயிரிழந்தனர்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 ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு யசுனாரி கவபட்டா நோபல் பரிசு பெற்ற ஜப்பானிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சோ இளமுருகனார் இழத்து புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு டி வி கோபாலகிருஷ்ணன் கர்நாடக இந்துஸ்தானி இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ரேச்சல் பிளின்ட் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லாலு பிரசாத் யாதவ் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு மித்ர வெட்டமுனி இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சுகுமாரன் தமிழக கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மு ராஜன் மலேசிய எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு டேனியல் கிரேக் அமெரிக்க வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வில்லியம் அட்டிவெல்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 பாவலரேறு பெருஞ்சித்தனார் தமிழறிஞர் இவர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களை